தலைப்பு நூற்று ஒன்பது துர்மரணம் ஜீவர்களுக்கு வாந்தி பேதி மாரடைப்பு முதலியவற்றால் நேரிடும் துர்மரணங்கள் ஆகார குறைவாலும் மிகுதியாலும் அக்கிரம அதிகிரமத்தாலும் பொருந்தலாலும் பலவகை கெடுதியாலும் உண்டாகின்றன